ஹதீஸ் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆயிஷா அலி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது தொழுகையில் திரும்பி பார்ப்பது பற்றி நபி சொல்லுல்லாஹு அலிஹவசல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன் ஒரு அடியானுடைய தொழுகையை சைதான் அதன் மூலம் பறித்து செல்கிறான் என்று நபி சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்